நித்தம் ஒரு முத்து இன்றைய முத்தாக உதிகிறது ஜே பி வாசி அவர்கள் எழுதிய மோசமான அதிர்ஷ்டம் நல்ல அதிர்ஷ்டம் என்ற தலைப்பிலான ஒரு கட்டுரையில் சில பகுதிகள் ஒரு முதிய சீன விவசாயி தன்னுடைய நிலத்தை உழுவதற்கென்று மெலிந்த பலவீனமான ஒரு குதிரையை வைத்திருந்தார் ஒரு நாள் அந்திரை மலைப்பகுதியை நோக்கி ஓடிவிட்டது அந்த விவசாயினுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் எதுவும் பேசாமல் வாயிறங்கி இருந்தார்கள் அவரிடம் அவர்கள் இரக்கம் காட்டினார்கள் எவ்வளவு மோசமான அதிர்ஷ்டம் என்று அவர்கள் குறைபட்டுக் மோசமான அதிர்ஷ்டமா நல்ல அதிர்ஷ்டமா யாருக்கு தெரியும் ஒரு தத்துவவாதியைப் போல அந்த விவசாயி சொன்னார் ஒரு வாரத்திற்கு பிறகு மலைப்பகுதியில் இருந்து பல முரட்டுத்தனமான குதிரைகளுடன் அந்த முதிய குதிரை திரும்பி வந்தது அப்போது அவருடைய அண்டை வீட்டுக்காரர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு அவருக்கு நல்ல அதிர்ஷ்டம் வந்துவிட்டதாக சொன்னார்கள் நல்ல அதிர்ஷ்டமா மோசமான அதிர்ஷ்டமா யார் சொல்ல முடியும் என்றார் அவர் சில நாட்கள் கழித்து அந்த விவசாயியின் ஒரே மகன் அந்த முரட்டு குதிரைகளில் ஒன்றின் மீது சவாரி செய்த போது விழுந்து தன்னுடைய காலை முடித்துக் கொண்டார் உண்மையிலேயே அது ஒரு மோசமான அதிர்ஷ்டம் என்று ஒவ்வொருவரும் நினைத்தார்கள் படுத்து கிடந்த விவசாயியின் மகன் எதற்கும் உதவ மாட்டான் என்று முடிவு செய்து அவனை விட்டு விட்டு சென்று விட்டார்கள் இப்போது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது நல்ல அதிர்ஷ்டமா அல்லது மோசமான அதிர்ஷ்டமா யார் சொல்ல முடியும் மேலோட்டமாக பார்க்கும்பொழுது ஒன்று மோசமானதாக தோன்றினாலும் உண்மையில் அது நல்லதாக மாறுவேரம் கொண்டிருக்கும் கவர்ச்சியானதாகவும் அதிர்ஷ்டம் உடையதாகவும் தோற்றமளிக்கும் ஒன்று உண்மையிலேயே நம்முடைய நன்மைகளுக்கு தீங்கு விளைவிக்க அவர்களுக்கு எது சிறந்தது என்பதை முடிவு செய்யும் உரிமையை அறிவுள்ளவர்கள் கடவுளிடம் விட்டுவிடுவார்கள் கடவுளை யார் வழங்குகிறார்களோ அவர்கள் எல்லாமே கடவுளால் நல்லபடியாக அமையும் என்று தெரிந்திருக்கிறார்கள் எந்தவிதமான நிபந்தனையும் இல்லாமல் அவர்கள் கடவுளின் விருப்பத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் நன்றி வணக்கம்